அவர்கள் வலது புறத்தில் பின்பு அல்லாஹு இலைக்கிய இலைக்கல் இலைக்க என்று கூறுவார்கள் பொருள் என் இறைவனே என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என் முகத்தை உன் பக்கமே முன்னோக்குகிறேன் என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என் முதுகை உன் பக்கமே ஒதுங்க செய்கிறேன் உன்னை ஆதரவு வைத்தவனாக அஞ்சியவனாகவே இவ்வாறு செய்கிறேன் உன்னிடமே தவிர எனக்கு எந்த ஒதுங்கமிடமோ பாதுகாப்போ கிடையாது நீ இறக்கி அருளிய உன் வேதத்தையும் நீ அனுப்பிய உன் நபியையும் நான் ஈமான் கொண்டேன்